இல அப்ப ேதிராஸ் கணே பராவரே ஆனந்தம்மோ வினகப்பாசி தாத்மாவேத் மோட்சம் மாரியம் தைைத்தப்பமேவனு சூரிய சாத் கத்தவிய உதாரியம் यथा मध्ये யத்தியோமக்கம் நாக்கரம் பாரம் தரையசீத்திய மேவன் इति सोहं भगवान कशाजाय दर्शयति சோம்ோச்சோம் தமதாஜா इति பாரம் தனத் மோம கத்தியம் கேமஜ निवृत्तिम மோன்விர ஆமாம் ஏதாச்சும் தனத்துக்கு பிறகு பொண்ணும் பண்ண வேண்டிய அவசியமே கடைய அது நந்திரா சித்தாந்தமண்டர் ஆச்சாரியர் அதனால காய்கமான கர்மாவோ வாச்சிக்கமான கர்மாவோ மானசகரமான கர்மாவோ யாதொரு கர்மாவையும் சாஸ்திரம் விதிக்கலை அதனால இது பிரம்மசாஸ்திரம் அதனால எப்படி தர்மசாஸ்திரம் தனியோ அது மாதிரி பிரம்மசாஸ்திரமும் தனி ஆகா தர்மசாஸ்திரத்துல தர்ம ஜானம் தர்ம அனுஷ்டானம் புண்ணியம் பலம் தர்மபலம் தர்மஜானம் தர்ம அனுஷ்டானம் தர்மஃபலம் பகுதி பரந்த அத்திரம அனுஷ்டானம் இது நாஸ்தி பிரம்ம ஜானம் அவ்வளவு அதுதான் இந்த பேதம் இருக்குன்னு காட்டணும் அதனால இது வந்து சமன்வய சூத்திரம் சமன்வயிகரணம் சமன்வய அத்தியாயம் இந்த அத்தியாயத்தோட பிராதானியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அத்தியாயமே சமன்வயம் பேர் இந்த ஒரு சூத்திரத்துக்கு வியாக்கியான முதல் அத்தியாயத்தில் வந்து முதல் அத்தியாய சூத்திரம் இல்ல நூத்தி முப்பத்தி நாலு சூத்திரெட்டு மொதல் அதின அத்தாயிரத்த மொத்த சூத்திரம் முதல் பாதம் முதல் பாதத்துல முதல் பாதம் சரி சொல்லப்பட சமன்வயத்தியத்துல இதோட வியாக்கியான எல்லாமே சூத்திரம் எல்லாம் போட்ட ஒரு புக் இருந்தது குட்டி புஸ்தகம் உண்டு எங்க இருக்கு இதுல வியாக்கியம் தான் ஆனா சமன்மய சூத்திரத்தில் இருக்கிற விஷயத்தை வியாக்கியாரம் பண்ணி புரிஞ்சுக்கிறது கஷ்டம் என்ன பண்ணிடுறாங்க ஆச்சாரியர்கள் முடிஞ்சு விடுறதுனாலதான் நிறைய பேர் சது சூத்திரோடு முடிச்சு பூர்ணமா வாசிச்சா ரொம்ப நல்லதுதான் வாசிக்காததுனால வாசிக்க முடியாதனால என்ன பண்றோம் சூத்திரத்தோடு முடிச்சுட்டு அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும் மற்ற சூத்திரங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு பொறுமை வேணும் நேரம் வேணும் இல்லை பொறுமை இருக்கு இல்லாததுனால என்ன பண்ணுறோம்னா இதெல்லாம் சாரம் விட தானே அல்பஷ்ட காலோ பகவஸ்ட விக்கிரகா சாரபூதம் தானே சொல்லி இருக்குன்னா அதனால வந்து சாரத்தை மாத்திரம் தெரிஞ்சுட்டு விட்டு விடுறோம் மாத்திரம் இல்லை உபரிஷத் ஞாபகம் இருந்தா தான் உபனிஷத் மந்திரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தா தான் நமக்கு மந்திரமே தெரியாது மந்திரமும் ஞாபகம் இல்லை சந்தேகம் கிடையவே கிடையாது அப்படி இருக்கிற போது மனுஷத்தில் வந்து சந்தேகம் வந்ததுன்னு சொன்னால் தானே இந்த வம்பு என்னால் வந்து போராட்டத்துக்கு நம்ம என்ன கர்மகாண்டியாவாக இருக்கும் அதுவும் கிடையாது ஏதோ கர்ம காண்டதுக்கும் ஞான காண்டதுக்கும் ரொம்ப வாதப்பிரதிவாதம் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் நித்திய அனுஷ்டானம் பண்ணிண்டா இருக்கும் அக்னிஹோத்திரம் சாயம் அக்னிஹோத்திரம் எல்லாம் ஆனால் சௌக்கியமாக சாப்பிட்ருந்தோம் அப்பப்போ சௌரியம் போல எத்தேஷ்டாச்சாரமாக இருந்திருக்கும் கூடிய மட்டில்ல அப்பப்போ என்ன சொல்கிறோமோ சரி பரவாயில்லை தர்மம் பண்ணணுமாமே ஆமாம் பண்ணணும் பண்ணிவிட்டா போகிறது பண்ணிவிட்டா போகிறது இல்லை ரெண்டாம் நான் சொல்கிறேன் முடிஞ்சு விட்டு முடிஞ்சது எப்படியும் சமாளிச்சுன்னு போயிடும் அதுக்குள்ளே ஜென்மாவும் முடிஞ்சு போய்டும் எப்படி கோர்ஸ் முடியிறதோ அதே மாதிரி ஜென்மாவும் முடிஞ்சு போயிடுச்சு மூணு வருஷம் முடிஞ்சு முடியாதுக்கு வியாக்கியான மோக் பிரதிபந்த நிவர்த்தி மாத்திரமேவ தத் பிராஸ்திர பிரமாணகம் சாஸ்திர பிரமேயம் என்ன சமன்வயா தர்மசாஸ்திரவத் அப்படி அனுமானம் சொல்ற தத் பிரம்ம சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம எங்கே கூட சாஸ்திர பிரமாணம் பிரம்ம அதெல்லாம் முதல் சூத்திரத்தில் இருக்கு அதுக்கு முதல் சூத்ர பிரமாணகம் பிரம்ம சாஸ்திர பிரமேயம் பிரம்ம ஏன் ரெண்டு சொல்றீங்கன்னா ரெண்டு அர்த்தம் இதுல சொல்லியிருக்கு சாஸ்திர பிரமாணக்கம் சாஸ்திர பிரமேயம் சாஸ்திர யோனித்வாதுங்கிறதுக்கு யோனிகிங்கிறதுக்கு காரணம்னு அர்த்தம் அப்புறம் வந்து பிரமாணம்னு அர்த்தம் யோனிகிங்கிறதுக்கு காரணம்னு அர்த்தம் பிரமாணம்னு அர்த்தம் சாஸ்திர யோனித்வாத் அப்புறம்மாணம் பிரம்மன் பிரமேயமா இருக்கு அப்புறம் சர்வ் சர்வசக்தி பிரம்மன் தான் வந்து உண்டு பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அஸ்தி பிரம்ம உண்டு பண்ணியவர் பகவான் அப்படி சொல்லுவோம் பிரமேயம்னு சொல்ற போது சாஸ்திர பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கப்படுறவர் சொல்றார் ரெண்டு அர்த்தமும் அதுக்கு எடுத்துக்கலாம் அந்தமாதது அது சமன்வயோனி சொல்லணும் ஜிஜாசியம் ஜகத் காரணம் பிரமாணம் அதுயம்ம அவிய கஷ்டம்மாக்கம்மன்வயோ சாஸ்திர பிரமாணகம் சமன்வயா பிரமே பிரமேயம் சாஸ்திர பிரமேயம் சமன்வயா தர்மவத் தர்மத்துக்கு அவங்க மீமாம் வச்சிருக்காங்க என்ன அர்த்தம் சொல்றோம்னா சமயக்கு அன்வேத்தி இத்தி சமன்வய் அன்வேத்தி இப்ப சமன்வயா இதெல்லாம் நல்லா ஞாபகம் இங்கிலீஷ்ல வந்து நிறைய அர்த்தம் சொல்றாங்க Consistency, Consistency, English, Concordance, Importance, எந்த மோட்ச பிரதிபந்தவிரமே ஆத்மானம் धर्मकार्यमिति ना, तस्य அசரீரத் தர்ம காரியம் இது ஒண்ணு இடத்துல என்ன சொல்லிட்டு திதி விஷயத்தையா சாஸ்திர பிரமாணக்கம் அபகந்தவியம் பதிமூணாவது பக்கத்துல அடுப்புறம் வந்தது அத்தீயத்தை ியோசாவேம்மலம் அஹதி நாத்தம் ஒடிக்கணும் கர்மாவைதான் கொண்டு வரணும் கர்மாவை நுழைக்காம நீ எந்த வாக்கியத்தை ஒத்துக்க மாட்டேங்க கர்மாவை நுழைக்கிறதுக்கு இதுல அவகாசமே கிடையாதுன்னு சங்கராச்சாரிய சொல்லிட்டே வருது நீ வந்து பிரம்மனை தெரிஞ்ச பிறகு என்ன கர்மாவை பண்ணணும் ஒரு கர்மாவும் பண்ண வேண்டிய அவசியம் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே நீ கர்மாவை விடணும் அப்படி தெரிஞ்சின்றதுக்கு பிறகு கர்மா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது என்ன தெரியுது ஆச்சாரிய பிரணீதம் சூத்திரம் சூத்திரம் துக்க ஜென்ம பிரவத்தி தோஷம் मिच्छाज्ञानानां मिच्छाज्ञानां उत्तरोत्तरापायये उत्तरोत्तरापायये तरअनंतरापयात तरअनंतरापयात खप्ड़कहः खप्ड़कः मिथ्याज्ञान हपायश्च मिथ्याज्ञान हपायश्च ब्रह्मात्मैकत्वविज्ञानात् भवति ब्रह्मात्मैकत्वविज्ञानात् भवति पुढे எல்லாம் பண்ற சங்கராச்சரிய உறப்பிக்கிற நியாயசூத்திரத்து சொல்ற என்னெல்லாம் விஷயத்துக்கு சப்போர்ட் இருக்கும் அங்க இருந்தா எடுக்கிறார் அப்ப சங்கராச்சரிய ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் இத படிச்சாதான் புரியும் இதை படிக்காம ஸ்ருதிஸ்மிருதி புராணம் ஆலயம் கருணாலயம் அப்படின்னு உயிரே இருக்கு அந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்ற போது உயிரோட சொல்லணும்னா ஸ்ருதி ஸ்மிருதி புராணான கருணாலயம் அப்படின்னு நம்ம சொல்ற போது ஆலய புராணா நாம் ஆலய எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சு வச்சிருக்காரு அதனால கல்விக்கு அவ்வளவு மதிப்பு சூத்திரத்தை எடுக்கிற நியாய தர்ம நியாய சூத்திரத்துல இருந்து ததாச்சும் அதனால கௌதம ரிஷி கணாதர் வாழ்லாம் இருக்காங்களே பாரு நியாய தர்ம சூத்திரத்தை பாரு நியாய சூத்திரத்தை பாருப்பா ததாச்சும் ஆச்சாரிய பிரணீதம் நியாய உபபிரம்ஹிதம் சூத்திரம் நியாயத்தை வந்து இணைச்சு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சூத்திரம் இருக்கு யுக்தி பூர்வகமான சூத்திரம் ஒண்ணு இருக்கு சொல்ற சூத்திரங்கள்னு அர்த்தம் துன்ம பிரவிறி தோஷ மிதாஜான உத்தரோத்தராபாயே தனந்தராபாத் அபவர்க ஒரு சூத்திரம் அது என்ன சொல்றது மிதாஜானம் போச்சுன்னு சொன்னா பிரவத்தி தோஷம் போயிடும் பிரவத்தி தோஷம் போச்சுன்னா ஜென்மா போயிடும் ஜென்மா போயிடுதுன்னு சொன்னா துக்கம் போயிடும் ஆஹ் துக்கம் போகணும்னா ஜென்மா போகணும் ஜென்மா போகணும்னா கர்மாநாசமாகணும் கர்மாநாசம் ஆகணும் நான் மிச்சா ஜானம் போகணும் நிச்சய ஜானம் போனாதான் துக்கம் போகும் மிச்சா ஜான்கிற பதத்தை பிரயோகம் பண்ணிருக்கார் பார்த்தியா உத்தரோத்தர அபாயேர அபாயா அது நீங்கினால் அதுக்கு அடுத்ததும் நீங்கி விடுறது மித்யா ஜானம் போச்சுன்னா மூலத்தை அடிங்கிறது எங்க மூல வேறோ எங்க இந்த இது இந்த ராணி பிடிச்சிட்டா மத்த தேனியெல்லாம் ஓடி வந்துடும் அது மாதிரி இந்த இதுல கரையான்ல கூட உண்டாம் இந்த மூலப்பூச்சின்னு ஒண்ணு இருக்குமோ அத எடுத்துட்டு அந்த கரையா அறிக்காது கரையா பிடிக்கிறதுல அதுலயே ஒரு மூலப்பூச்சி ஒண்ணு இருக்கு அந்த மெயின் பூச்சி எடுத்தாத்தான் கரையான் போகும் வம்ரின்னு அதுக்கு பேர் வேதத்துல சொல்லிருக்கு அது பேர் சம்ஸ்கிருத்தல வம்ரி கதை வருது ஒவ்வொரு காட்டகம்னு ஒரு பதத்துல பாகத்துல வேற ஒரு கதை வரும் மகாவிஷ்ணு வந்து எப்படி இந்த கதையெல்லாம் எப்படி எதுக்கும் புராணத்துக்கு என்ன சம்மந்தம் தெரியல மகாவிஷ்ணு வந்து ஏதோ ஒரு யுத்தம் பண்ணுவார் எனக்கு அந்த கதை பூர்ணமயம் இல்லை அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும் ரொம்ப கலப்பு வரும் அப்ப அந்த வில்லு இருக்கு அந்த வில்லையே ஒரே தரையின்னு தூங்கிடுவார் அப்ப இந்த கதையில பூர்ணவமாக ஞாபகம் இல்லை அங்கங்கே எப்போ படித்ததுன்னா நான் மந்திரங்கள்லாம் ஞாபகம் இருக்கு அது கனெக்ஷன் கனியா மந்திரம் முதல் முதலும் ஞாபகம் இல்லை இந்திரன் என்ன பண்ணான்னா கரையானா போய் அந்த வில் இருக்கு அவர் தூங்கிட்டார்னா எப்படி யுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போய் என்ன பண்ணான்னா அந்த வில்லு நான் இருக்குது அந்த அந்த கரையான் ரூபத்தில் போய் அதை ஒன்று போட அதை அறுத்துட்டான் நல்லா தூங்கிட்டு இருந்தாரா இப்படி அமுத்தின்னு தூங்கி இருந்தாரா அப்படியே இந்த அழுத்த பிச்சு போயிட்டாங்க அப்புறம் ஏதோ ஒரு இந்த இதை கோதிரை தலையை கொண்டு வச்சா அதான் அயகுரீவர் சொல்லுவாங்க கசியேந்திரோ வம்ரி ரூபேணு தியஜ்யம் அப்ரவர் வந்த காடமும் சூரிய நமஸ்காரம் மறந்து வச்சு இந்த வம்ிரின்னு அங்கே வரும் இதுதான் விஷயம் இல்லை சங்கராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா மூல ஜான மூல பிராப்பரா முக்கியமான பிரச்சனை என்னப்பா எல்லா சம்சாரத்துக்கு பரம காரணம் கிம் சம்சாரத்துக்கு பரம காரணம் மித்யா ஜானத்தை சத்தியம்னு நினைச்சுருக்குறா மித்யா ஜானத்தை சத்தியம் நினைச்சுட்டு இருக்கிறதாப்பா சம்சாரத்துக்கு பரம காரணம் பொய்யான அறிவை மெய்ன்னு நினைச்சுட்டு இருக்கிய அதுதான் காரணம் அதுக்கு நியாய சூத்திரம் இந்த கௌதமாச்சாரியர் பாத்தியா அவர் சொல்றாரு பத்தியா வித்யா ஜியானம் போயிடுதுன்னு சொன்னா பிரவருத்தி போயிடும் பிரவர்த்தி போயிடுத்துன்னு சொன்னா ஜென்மா போயிடும் ஜென்மா போனா துக்கம் போயிடும் அந்த சூத்திரத்தை நம்ம எடுத்துக்கணும் அதனால அதுக்கப்புறம் வித்யா ஜியானம் என்னங்கிறது அப்புறம் அவாந்திரம் அவர் ஒரு சூத்திரம் பண்ணி வச்சிருக்காரு அந்த சூத்திரத்தை இங்க சங்கராச்சாரியார் தன்னுடைய சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறார் அந்த சூத்திரம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூத்திரங்கள் எல்லா பெரிய பண்டித்தர்கள் தானே அவங்க எல்லாருமே துக்க ஜன்ம பிரி தோஷ மித்தியாஞான உத்தரோத்தராபாயே தனந்தராபாயா அப்பவர்கோட அடிப்படையில நீ யோசிச்சு பார்க்கணும் அப்படி சொல்லி இருக்கு உத்தர உத்தர அபாயே உத்தர உத்தர அபாயம் என்னன்னு அர்த்தம் ஒன்னொன்னு நீங்கும் பொழுது தத் அனந்தர அதுக்கு அடுத்தது போயிடுது மித்யாஞானத்தை நீக்கிட்டா பிரவரு தோஷம் போயிடுது பிரவர்த்தி தோஷம் போயிடுச்சு ஜென்மா போயிடுச்சு அப்பவர்கா அப்படின்னா மோட்சத்துக்கு பேரு அப்பவர்கதா ஜனமஹா அப்படின்னு சிவபெருமான் அர்ச்சனையே பண்றோம் அப்பவர்கதாய அப்பவர்க மிதான அபாயம் எப்படி பண்றது மிதானத்தை போக்கிறது எப்படி அபாயம்னா போக்குறது மிதான அபாயத்தை போக்குறது எப்படி மிதானத்தை போகிறது ப்ரம ஆத்மவிக்கியம் பிரம்ம விஜனாத் பவதிடாதோ ஆத்ம விஜயானாத் பவதினு சொல்லப்படாதோ பிரம்மனும் ஆத்மாவும் ஒண்ணுங்கிற விசேஷ ஜானதான் வித்யா ஜானம் போகும் பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று என்கின்ற ஜானத்தினாலதான் மிச்சயா ஜானம் போகும் அப்ப பிரம்மாத்மிக விஜான விஜயானம் என்னது சத்திய ஜானம் பிரம்மாத்மகத்துவ விஜானம் வந்து சத்திய ஜானம் ஆஹா பிரம்மாத்ம ஏகத்துவ அநேகத்துவமா நினைச்சுக்கித்யா ஜானம் பவதி இது போட்டுக்கணும் பிரம்மாத்மக்கானாத் மித்யாஜான அபாயி இப்ப இன்னும் மேல செல்றதெல்லாம் சொல்ற நீங்க வேறு எதுவும் நினைச்சுடாயும் ஞானம் ஒண்ணுதான் வேற எந்த வகையான உபாசனையில் இதை சேத்துடாயங்குற நচয়தம் நচয়தம் ब्रह्माத்மைக்கत्व விஞ்ஞானம் பரமாத்மைதவற்கு ஜாலம் சம்பத்ரூபம் சம்பத்ரூபம் யதா நிதா অনন্তம் வை மனஹ অনন্তா விஸ்வேதேவாஹ অনন্তா விஸ்வேதேவாஹ অনন্তமேவ ஸஹ தேன லோகம் ஜெயதி தேன லோகம் ஜெயதி इति ஆ இவர் என்னெல்லாம் இல்லைங்கறத ரொம்ப சொல்றாரு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு அதுவும் நாம வந்து இப்ப பள்ளி இப்ப நம்ம வந்து புரிய வைக்கணும்னு நினைக்கிற வாஸ்தவமான சம்பிரதாயத்தை பத்தி சொல்ற பகுதியே இதுதான் இந்த அடிப்படையில தான் நம்ம இந்த சம்பிரதாயத்தை திரும்ப காமிச்சுட்டு இருக்கோம் எல்லாத்தையும் அதாவது பிரமாண ஜன்யம் ஞானம் சாஸ்திர பிரமாண ஜன்யமேவ ஜானம் தது ஞானமேவோ மோக் ததாத்தி காரியரம் கிமப்பி நா அப்படின்னு எந்த ஒரு கருத்தை நம்ம இப்ப ரொம்ப சொல்லிட்டு இருக்கோம் ஜனங்கள்கிட்ட அந்த சொல்லிட்டு இருக்கிறதுக்குலாம் இதுதான் முக்கியமான காரணம் இது வந்து சம்பத் ரூபம் சம்பத்ங்கறது ஒரு வகையான உபாசனை இது வந்து பிரம்மாத்ம விஞ்ஞானம் வந்து ஏதோ பண்ணிட்டே இருந்து ஞானம் வர்றதுங்கிறது கிடையாது விசாரம் பண்ணினாத்தான் புரியும் வஸ்து சித்தர் விசாரேன தை தவிர தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை சம்பத் ரூபம் சம்பத் ரூபம்னா சம்பத் உபாசனா அப்படின்னு ஒரு உபாசனை சொல்றது அது ஒரு அந்த அது மாதிரி இல்லைங்கிறது காட்டுறதுதான் சொல்றா எப்படி அனந்தம் வை மனஹா மனசு அனந்தமா இருக்கு அனந்தாக விஷய தெய்வாக அனந்தமே வகா தேன லோகம் ஜெயதி அப்படி ஒரு தியானம் அனந்தம் ஒரு தியானத்தை சொல்றது மிருகதாரண் கோபுரிஷத்து அப்படி எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கோ அப்புறம் நீ அதுவோ ஆயிடுவேங்கிறது இது கற்பனை பண்ற சமாச்சாரம் இல்ல கற்பிக்கின்றவனை பற்றிய ஞானம் எவன் கற்பனைகளையும் உண்மையையும் பார்க்கிறானோ அவனை பற்றி அறிவப்பா அவனை நீ கற்பனைன்னு சொல்ல முடியாது ஆக என்னால மித்யாவையும் கற்பனையையும் வியாபகாரிகத்தையும் பிராத்திபாசிகத்தையும் ஏமா அறியறானோ வந்து பாரமார்த்திகம் பெயர் பட்ட வஸ்து சொல்றான் நச்ச கிடையாதுங்கிறார் நச்ச அத்தியாச ரூபம் படிக்கலாம் ீீிரஷ earth... <musicly> என்னெல்லாம் தப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நீக்கிறார் ஆச்சாரியார் ஒரு காரியமும் கிடையாது புரிஞ்சுக்கிறதோடு சரி புரிஞ்சுக்கிறதோடு சரி புரிஞ்சுக்கிறதோடு சரி நீ எத்தனை தடவை கேட்டாலும் சரி பிரம்மனை புரிஞ்சுக்கிறது தான் வேணும்னு வேற ஒன்னும் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் வற்புறுத்தி சொல்ற நன்றாக நச்சா அத்தியாச ரூபம் முதல்ல என்ன சொன்னார் சம்பத் ரூபம் இல்லைன்னு சொன்னார் அது உபாசனை கிடையாது மேலும் சொல்ல அத்தியாசமும் கிடையாது சாரதிராமத்துல விஷ்ணுவ கற்பனை பண்ற மாதிரி சமாச்சாரம் இல்ல வேதத்துல நிறைய கற்பனைகள்லாம் பண்ண சொல்ற மனசு பண்ணி பூத்தி இருக்கு மனசா ஜாத்தா ஜீவந்தி மனத்த விசம் அது மனாசீத சமஷ்டி மனச பிரம்மன் உபாசனை பாவனை பண்றோமோ அத்தியாசமா பண்றோமோ அப்படி அப்படி இல்லையா யா மனஹா பிரம்ம இத்தி உபாசீத்த ஆதித்யோ பிரம்ம இத்தியாதேஷா சூரியன் ஆதித்யனா பாரு அப்படி சொல்றது மன ஆதித்யும் பிரம்மதி அத்தியாசம் அல்ல இது சம்பத் ரூபம் அல்ல சரி ஒண்ணு பண்ணுவோமே தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு பிறகு அது நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வேற ஏதாவது உபாசனை பண்ணலாமா அதுவும் கிடையாது யுர்வாவ விசிஷ்ட கிரியா யோக அதாவது இதை தெரிஞ்சின்றதுக்கு பிறகு இது இன்னொரு டைப் ஆஃப் தியானம் கர்மா குட சொல்ல விசிஷ்ட கிரியா யோகம் கிரியாயோகம் இப்ப ஒண்ணு பிரசித்தமா வந்திருக்கேன் அது இல்லைங்கிறது இப்ப அவங்க சொல்ற கிரியா யோகம் வேற அது வந்து கிரியா யோகம் இல்லை அது என்னவோ யோக கிரியா ஒன்னும் பேர் வைக்கிறாங்க என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கிரியா யோகம் இல்லை சுதேஷன் இப்படி இப்படி இப்படி தட்டின்னு பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு தேவை யோசனை அதில் ஐடியாவும் இந்த நே குழந்தைகளுக்கு நியமிக்கிறாங்களே அது அதுக்கு ஒன்றும் காரணம் கிடையாது ஆமாம் இது சொல்லுவா சொல்லுவா இந்த இதில் ஒரு எழுத்து அதில் ஒரு எழுத்து இதில் ஒரு எழுத்து சேர்த்து யாரும் சொன்னால் சொன்ன இல்லை எப்பேர் சங்கர் உன் பேர் கிருஷ்ணமூர்த்தி சரி கிருக் கிருக்குன்னு தியானம் பண்ணணும்னா நிஜமா இல்லை நடக்கிறது நான் ஒன்றும் கதை சொல்லல நிஜமாக ஒரு நடந்துட்டு இருக்கு ஒருத்தர் சொல்கிறார் அப்படி என்கிட்டே அவர் அதாவது நம்ம பெயர்ல ஒன்னும் இன்னொருத்தர் பெயர்ல இருக்கிற எழுத்தையும் சேர்த்து ஒரு மந்திரம் கண்டுபிடிக்கணுமா அப்படிதான் போன அதையும் பாவம் பக்தியோட பணியில் இது என்னன்னா ஒரிஜினல் சரத்தா பக்திக்கே கொஸ்டின் வந்துருப்பாங்க உண்மையான கருத்தா பக்தி இருக்கு அதையே கேள்வி கேட்கற மாதிரி பண்ணி விடுத்துலாம் அதனால தயார் சொல்ற மாதிரி அப்படிங்கிற வெரிஃபை பண்ண முடியுமா சொர்க்கம் இருக்கு புண்ணியம் இருக்கு யார் வெரிஃபை பண்றது வெரிஃபை அவன் படுற இன்னும் வாழ்க்கையோட தன்மையோட வச்சிருந்தா கண்டுபிடிச்சுக்கணும் அதனாலதான் நிறைய பேர் உடனே புரிய மாட்டேங்கிறது என்ன கதை விடுறாரு சொல்றாரு அப்படின்னா நம்ப முடியல நிறைய பேர் அல்ல இது என்ன சொல்றது விசிஷ்ட கிரியா யோக நிமித்தம் ஏதாவது ஒரு இப்ப வந்து இதெல்லாம் இருக்கு பஞ்ச பஞ்ச கோஷ விவேகம் இருக்குன்னு நான் வந்து இப்ப நான் வந்து உடலாக இருக்கிறேன் தியானம்லாம் சொல்லணும் நம்ம நான் உடம்பா இருக்க அன்னமய கோஷம் அன்னமய கோஷத்துல இருந்து நான் விடுபட்டு நான் இப்பொழுது பிராணமய கோஷத்துக்கு போகிறேன் தியானத்தில் சொல்கிறோம் அப்புறம் வந்து பிராணமய கோஷத்துலேருந்து மனோமய கோஷத்துக்கு போகிறேன் மனதிலிருந்து இதுக்கு போகுது அப்புறம் வந்து அபிஜெக்டத்துக்கு போகிறேன் அபிஜெக்டத்து இந்திரியாணி பிராண்யாகும் இந்திய பெப்பரம் மன மனசஸ்து பரான் புத்தி நான் இப்போ இப்போ போய் பிரம்மில் சேர்ந்துட்டேன் அச்சா அப்படின்னா இதெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லணுங்கிற நீ சேர்ற சமக்கு விசிஷ்ட கிரியா யோக நிமித்தம் அதாவது ஒரு விசேஷமான கிரியை இது வந்து அத்தியாசம் இப்படிலாம் இல்லை இருந்தாலும் ஏதோ ஒரு ஜாலின் பண்ணணும் அது அது போய் அடையணும் அதுவா ஆள் அப்படிங்கிறான் அது சொல்லு அது விசிஷ்ட கிரியா யோகா ஏதோ ஒரு விசேஷமான கிரியையோ கிரியையோட சம்பந்தம் வச்சிருந்து பிரம்மனை அடைஞ்சு விடலாமா அப்படின்னா அப்படியும் இல்லைங்கிற வாயுர்வாவ ஏன்னா இந்த சாஸ்திரத்துல வந்து வாயு வந்து பிரளய வந்து வாயு வந்து அக்னியில் போகிறது அக்னி வந்து நம்ம கூட இதை வச்சுருக்கோமே ராத்திரி தியானத்தில் என்ன வச்சுருக்கோம் மறந்து வச்சதுலாம் சொல்லிகிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் அதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு பெரிய போராட்டமே நடந்தது ராத்திரி சொல்லக்கூடாதுன்னு அது இங்கே வர முடியாது சொல்ல முடியாது எவ்வளோன்னா நல்லா சத்காரியம் பண்ணக்கூடோம் பண்ணிடும் அதில் அதுவும் ஒன்று அதனால் என்னென்னால் நல்லா டைம் இல்லை முடியல அப்படின்னு சொல்லி அது ஒன்று நடந்தது என்ன என்னோமபாத் பிடிவீ அப்ஸ் அப்ஸ் ஜோதிஷி வோம் வலீயே நம் காலோ தக்ஷணாமூர்த்திக்கே வெடித்தான் தூங்குறோம் அதை சொல்லி தூங்குறம் வாங்கினான் எல்லாம் சொல்ல தான் சொன்னோம் காரங்கலையாவது பிராத்தமாவது ஸ்மரணமாவது இன்னும் நேரம் போக வேண்டியது பல்ல தைக்க வேண்டியதுதான் குளிக்க வேண்டியது நல்லா ஒரு குழையை அடிக்க குழைக்க வேண்டியது டெய்லூதிய அக்னி இத்தி பஸ்மா வாயு ரீதி பஸ்மாலாம் இருக்கோ இல்லையோ தெரியாது வேண்டியது உள்ள ஒரு பக்கம் மனசு வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அதெல்லாம் பண்ணாதைக்கு என்ன பண்ண முடியும் இருக்கட்டும் அப்ப வந்து இந்த ராத்திரி படுக்கிற போது இதெல்லாம் சொல்றவங்க இல்லையா ஜெகத் இதெல்லாம் சொல்றவங்க இல்லையா இதெல்லாம் என்னன்னா நான் வந்து ராத்திரி தூங்க போற போது எல்லாத்திலையும் ஒடுங்குறேன்னு சொல்லிட்டு தூங்குறோம் அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு ஆஹ் சேஷசாயி சேஷசாயி ஸ்வயம் மாதபோகம் அகிலாத்மா காலங்கோட தேச வர்த்தமான மாதிரினா சொல்லிவிட்டு தூங்குறதுன்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தோம் அதனால் திருப்புராத்திலெலாம் ராத்திரி வந்து ஒரு ரோல் கால் பண்ணுவாங்க ராத்திரியெல்லாம் உட்காரணும் அத்தனை பேரும் வந்து உட்காரணும் ஹாலில் திருவிடம் காலேஜில் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒம்பது மணிக்கு ஒம்பது ஒம்பது உட்கார வைப்பாங்க ஆயிரம் பேர் உட்காந்துருவாங்க ஹாலில் ரோல் கால் உட்காந்து வைப்பான் அவன் பணத்தை அதையும் சொல்ல அவன் பைசா கொடுத்து படிக்கிறான் அவன் சொல்லான் நான் இவ்வளோ பைசா கொடுக்குறேன் என்னை ராத்திரி எடுத்து டிஸ்டர்ப் பண்ணு சொல்லாமல் இல்லையா அவன் சொல்ல முடியாது அது சொன்னால் ஜித்மான் சாமி கொண்டுடுவார் வந்து ராத்திரியை வந்து அத்தனை மணிக்கு வந்து எல்லாரும் சரியாக உட்காந்து கணக்கு பார்ப்பான் அத்தனை பேர் ஏன்னா ஆள் சீராக போயிட்டான் நான் காலேஜை விட்டு அத்தனை பேரையும் கணக்கு பார்க்கணும் அத்தனை பேரையும் கணக்கு பார்த்து இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பிரார்த்தனை ஆரம்பிக்கும் பிரார்த்தனை முடிஞ்சு பூர்ணவதா சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் பயன்படுக்கணும் இன்னைக்கு நடுவோம் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துடா இந்த கிராஜுவேட் இல்ல போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸும் அது உட்காரணும்னு ஆசைப்படணும் என்ன புண்ணியம் பண்ணா நமக்கு இப்படி யாரும் சொல்லுவார் நம்மளுக்கு எல்லாம் சொல்லி காட்டுவார் நம்ம ராகத்வேஷத்துக்கு எல்லையே கிடையாது எல்லா விஷயத்திலயும் நமக்கு ராகத்வேஷம் இருக்கு எந்த விஷயத்துக்கு தான் நமக்கு ராகத்வஷம் இல்லை ேஷஷம் இல்லாத சப்ஜெக்டே கிட சுவ அவர் புலம்பியே பாவம் அப்படி ஆயிட்டார் ஞாபகம் அடுத்ததுல ஒழுங்கா பண்ணு வாயுவாக சம்பர்காலே வாயு அக்னியாதின் சம்பிர்த்தி கீழே கூட்டு நோட்டு இருக்குல்ல புக்குள்ள இருக்கோ ாப காலே வாத் அதனால என்ன இப்ப நம்ம வந்து நம்ம மிஷயம் சொல்றோம் அன்யோந்தராத்மா அன்யோந்தர ஆமா மனோமய தாற்பம் இல்லை நித்யா ஜியான நிவிற்த்தியதான் தாபரம் காட்டுறது கிடையாது ஏன்னா அது ஆறுனா அனித்திவோஷம் வந்துருமோ இல்லை நான் பிரம்மன் ஆயிட்டேன்னா நீ உன் மனசுல இருந்து விடுபடுறதுக்கு மனசுக்கு கொடுத்துருக்கிற சத்தியத்துவத்திலிருந்து விடுபடுறதுக்கான சாதனையே தவிர பிரம்ம பிராப்திக்கு இது சாதனையே கிடையாது பண்ற சாதனை எல்லாம் என்னன்னா இந்த மனசுல தப்பிக்கிறது தான் சாதனை பொய்யான மனசுல இருந்து தவிர்க்கிறது தான் சாதனை சாதனை பிரம்மனை அடையறதுக்கு ஒரு சாதனையும் கிடையாது பிரம்மனை புரிஞ்சுக்கிறதோட சரி அவ்வளவுதான் ஒரு சாதனையும் கிடையாது சாதனை எல்லாம் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத்தனை சாதனையும் மனச சரி பண்றதுதான் வேலையா இருக்கு அதுவோ நாய்வான் மாதிரி இருக்கு அது நாய்வான் மாதிரி அதை எத்தனை தடவை பண்ணாலும் திரும்ப திரும்ப எழுந்திரிச்சு நிற்கிறது என்ன பண்றது பையன்லாம் லெட்ரு போட்டுருக்கேன் பார்த்தியா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி எழுதுகிறான் இந்த கோர்ஸுக்கு அட்டன் பண்ணுறவங்கலாம் அதனால் விசிஷ்டக் கிரியா யோகா அது ஒரு விசேஷக்ரியை விசேஷக்ரியா அது ஒரு வகையான டெக்னிக் சொல்லணும்னா சிங்கராஜர் பாஷையே இந்த காலத்து பாஷையில் போடணும்னா அது ஒரு டெக்னிக் கிடையாதுங்கிறது டெக்னிக் எல்லாம் கிடையாதுப்பா அது ஒரு ஒரு இன்னொரு டெக்னிக் இது என்னென்ன பிரம்மன் அடையிறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்காங்க டெக்னிக் அதை வேணா ஒரு டெக்னிக சொல்லி தரும் அதனால பிராணம் அது மாதிரி நமக்கு இதுல எல்லாம் இருக்கு இல்லையா மனசு ஆத்மனி ஆத்மனி மகதினி யச்சேந்த ஆத்மனி இருக்குல்ல அதெல்லாம் இந்த விசிஷ்ட கிரியா யோகமாய் காட்சி அளிக்கிற ஆத்மாந்தர ஆத்மா மனோமய அந்யோந்தர ஆத்மா விஜயானமயா எல்லாம் இந்த மாதிரி விஷயத்தை காட்டுற மாதிரி இருக்குது ஆனா சங்கராச்சார அப்படி அர்த்தம் பண்ண கூடாது அதெல்லாம் மனசரி பண்ற அம்சங்கள் அவர் அழகா போட்டார் மோக் பிரதிபந்த மோக்ஷ பிரதிபந்த அஜானி மாத்திர நிவருத்தி மாத்திரமேவ ஆத்ம ஜானிய பலம் அத விளக்குறதுக்கு தான் இந்த வாக்கியங்களெல்லாம் சொல்லுவோம் அதுல அதுக்கு ஒன்னும் ஸ்பெஷல் டெக்னிக்கோ ஸ்பெஷல் கிரியா யோகமோ ஒண்ணும் கிடையாது நாப்பி சம்பத் ரூபம் நச்ச அத்தியாச ரூபம் விசிஷ்ட கிரியா யோக நிமித்தம் இத்தனை இது சம்பத் ரூபம் இல்ல இது அத்தியாச ரூபம் இல்ல இது விசிஷ்டோக நிமித்தம் அல்ல ஒண்ணும் கிடையாது பிரம்மாத்ம விஜானம் சம்பத் ரூபம் அத்தியாச ரூபம் விசிஷ்ட கிரியா யோக நிமித்தம் அப்புறம் இன்னொன்னு சொல்லு நாபி ஆச்சித் விஜய அப்ப யமாத் வர பதமன்வயிரி சுவைய ம தப்பம்மா புருஷவார பிரமா விஷய சரி போலாம் நிறைய இருக்கு சம்பதாதி ரூபே சம்பதாதி ரூபேஹி பிரம்மாத்மிக விஜானே அபியூபகியமானே இது எப்படியாவது சம்பத்ர உபாசனை குரூப்ல போட்டோமானா நிறைய தோஷம் வரும் இந்த பதத்துக்கு நான் அர்த்தம் சொல்ல முடியாம எப்படி எப்படி நீ இந்த பதத்துக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சாச்சு நீ வந்து உபாசனையாகவோ ஏதாவது ஒரு யோகமாகவோ வேற ஏதாவது என்னது அத்தியாச ரூபமாகவோ சம்பத் ரூபமாகவோ சம்பத் ரூபமாகவோ அத்தியாச ரூபமாகவோ விசிஷ்டக் கிரியா யோக நிமித்தமாகவோ இப்படி ஏதாவது சொன்னோமானா இந்த வாக்கியத்துக்கெல்லாம் எப்படி அர்த்தம் சொல்றது அப்படின்னு கேட்குறேன் அப்படி ஏதாவது நீ அர்த்தம் சொல்லணும்னு நினைச்சேன்னா இந்த பதத்துக்கும் சேர்த்து தான் அர்த்தம் சொல்லணும் அந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு முடியாது தவமசிவிஞ்ஞானே அபியுபமியமானத்தை சம்பாதி ரூபமாக எடுத்துண்டோமான ஆதி பதாது மற்றது தவமசி அஹம் ப்ரமா அஸ்மி அயமாத்மாக்கமகத்து வதிப்பர பதசமன்வய பீட்யேத் ஆனா வந்து பிரம்மாத்மகத்துவ வஸ்து பிரதிபாதனபரமா இருக்கக்கூடிய பத சமன்வயமானது எல்லாத்திலையும் சமன்வயம் இருக்கப்பா அந்த சமன்வயம் எல்லாம் பாதிக்குமே அதான் இருக்கிற வஸ்துவை தானே சொல்றது தத்துவம் என்ன வர்த்தமான காலமா பவிஷ்காலமா பூத காலமா தத்துவம் அசிங்கிறது அசிபதம் வந்து வர்த்தமான காலத்துல இருக்கு நீ இருக்கேன்னு அப்பவே சொல்லிட்டு இருக்கேன் நீ ஆவாயின்னு சொல்லணுமே தத்து தம் பவிஷ்யத்தி அப்படின்னு சொல்லணும் அப்படி நீ இருந்தாய் நீ வரணும் நீ அஸ்தி தான் ஆகையினால இத்தியமாதீனாம் வாக்கியான பிரம்மாத்மகத்துவ வஸ்து பிரதிபாதன பரஹ பதசமன்வயா பதசமன்வயா வாக்கியானாம் பதசமன்வயா ஒரு ஒரு வாக்கியத்திலும் பத சமன்வயம் பத சமன்வயம்மா இந்த வாக்கியங்களுக்கு தத்துவம் அசி வாக்கியத்துல இருக்கிற அகம் பிரம்மாஸ்மி வாக்கியத்துல இருக்கிற அயமாத்மா பிரம்ம வாக்கியத்துல இருக்கிற பத சமன்வயம் இடைஞ்சலாயிடும் பத சமன்வயம் பாதிக்கப்படும் அது மா உண்மையை தெரிந்து கொண்டால் இதெல்லாம் போயிடும்னு வேற சொல்லி இருக்கு அவித் நிவத்திஃபலின் அவித்ல சொல்லி இருக்குங்க சதி ஹய்யத்தை சர்வம்சய்தே அசிய கர்மாயன் இது அவித் நிவத்திஃபலம் அதனால அவித்யானுவலவண வாக்கியங்களுக்கு எல்லாம் நீ எப்படி அர்த்தம் சொல்லுற வார்த்தைக்கு அப்படி கேட்கற உபருத்திரன் எல்லாம் தடையாயிடும் உபருத்திரன் இதுபாவாபக்திவச்சனாதிபேமஞ்சேன உபபத்தேரன்ஜமேதிரமே பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறவன் பிரம்மமாகவே ஆறான்னா அதுவும் சமஞ்சசமாக இல்லை அப்ப திரும்பவும் அப்பிரம ஆக மாட்டாங்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்கு ஆமாட்டாங்கிறதுக்கு என்ன நீ வச்சிருக்கோம் ஆக மாட்டான்னு சொல்ல முடியுமா யுக்தியோட பார்க்க வேண்டாமா பிரம்மனை தெரிஞ்சுக்கிறவன் பிரம்மமாகவே ஆகிறான்னு வாக்கியம் இருக்கு அந்த வாக்கியத்துக்கு நீ வந்து நீ வந்து சம்பதாவை உபாசனை மாதிரி அர்த்தம் சொன்னி ஆனா திரும்பவும் அதுல மாட்டாங்கிறது எவ்வளவு யசா கர்ம நீ எவ்வளவு தூரத்துக்கு சாதனை பண்றியோ அவ்வளவு தூரத்துக்கு இது எவ்வளவு தூரம் இருக்க பிடிக்கிறியோ அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் முடியாது விட்டுடுவோம் அதே மாதிரி அங்கேயும் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுவும் பொருந்தாது சாமஞ்சம்னா என்ன சமஞ்சசம் சமயத்து அஞ்சத்தி சொல்றோம் இல்லையா சமஞ்சசம் சாமஞ்ச சமஞ்சசமா இல்லையம்மா பொருந்தலே அர்த்தம் பொருந்தறது இல்லையின் அர்த்தம் சாமஞ்சரன் சாமஞ்சசேன உபபத்தேரன் தஸ்மாத்து ந சம்பதாதி ரூபம் பிரம்மாத்மீகத்துவ விஞ்ஞானம் இந்த ஸ்ருதி வாக்கியங்களுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் சொல்ல முடியாது ஆகையினால நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்ற மாதிரி பிரம்மாத்மீகத்துவ விஞ்ஞானிய பலம் பிரதிபந்த மோட்ச பிரதிபந்த நிவர்த்தி அவ்வளவுதான் ஒரு கர்மாவும் கிடையாது அதனாலதான் நாங்க போன குடுங்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டோம் அப்படின்னு மகத்துவ விஜானம் ந சம்பதாதி ரூபம் சம்பதாதி ரூபம் இல்லையா சம்பத்து மூணு ஞாபகம் சொல்லும் ந சம்பத் ரூபம் நத்தியாச ரூபம் ந விசிஷ்ட கிரியா யோக நிமித்தம் கிடையாது முயற்சியினால அடையறதே கிடையாது இருக்கிறது தெரிஞ்சுங்கிறது தான் இவங்க நமக்கு என்னெல்லாம் கண்ணில படுறது நம்ம முயற்சியா கண்ணில படுறது இருக்கோம் நல்லாமல் கண்ணப்படுறது காதலை நல்லாம கேட்குறோம் ஆனா அது தானா தானே இது பண்ணுறது மனசு அதில் சம்மந்தம் வைக்கிற போது தானாவே கேட்கறது அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் அதில் தாற்பயம் கிடையாது நான் இப்படி இப்படி இருக்கேன் இப்படி திரும்புற போது என்னோட பிரயத்தனம் திரும்பினேங்கிறது சொல்லலாம் ஆனால் தெரிஞ்சுன்றது வந்து ஏன் என்னுடைய நான் தெரிஞ்சுக்கிறேன் அதோடதுனால தான் தெரிஞ்சுக்கிறேன் அதனால புருஷ வியாபார தந்திரம் இல்லை अताहा, नर्थम आ, तस्मात संपदादि संपदादि रूप रूप அ அத்தகார் போடலாம் இவர் என்ன பண்ணலாம் இந்த சாந்தியா புதுசாக எடுத்து வருது இது நிறைய திரும்பப்படணும்ப்பா திரும்ப இல்லாத்தையும் ஒரு தடவை பூர்ணமாக பார்த்துட்டு என்ன பார்க்கணும் தஸ்மா அதஹா சம்பதாதிபத்து அத்தஹாங்கிறது சம்பதாதிபத்துன்னு போடுற ந புருஷ வியாபார தந்திரா புருஷக்ரியதீனா பிரம்ம வித்தியாத்யா அத்தஹா நோட்டிருக்கு அதுக்கு சேர்த்துக்கிற சம்பதாதி ரூபவத்து ந அப்படி சேர்த்துக்கிடுவான் அத்தஹாங்கிறது ஹேத்துதானே தஸ்மாத்துங்கிற அர்த்தம் தான் கொடுக்கறது அஹ் கிடைத்த அவர் இன்னொரு வாத்த அது சம்பாதிமவிஞானம் அல்லஷவ் திருஷவிய படிச்சுட்டோம் பிராதி பிரமாணவிஷயவானவா நல்ல நீட்டா போட்டுக்க பிரத்யாதி பிரமாண விஷய வஸ்து ஞானவது இது சாஸ்திர பிரமாண விஷயம் பவதி அவ்வளவு எப்படி பிரத்யம் கண்ணு வந்து ரூபத்தை காட்டுறது இதுல புருஷ தந்திரம் என்ன இருக்கு காது ரூப சப்தத்தை காட்டுறது மூக்கு இதை காட்டுறது அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த விஷயங்களை அந்தந்த இந்திரிய பிரமாணங்கள் அந்தந்த இந்திரிய விஷய ஞானத்தை கொடுக்கறது மனசோட சம்பந்தப்பட்டுண்டு ஒன்றும் பண்றது இல்லை அதே மாதிரி பிரமாணத்தோட நம்மளை சேர்த்துக்கிற போது சக்ஷு என்ன காட்டுறதுன்னா சாஸ்திர பிரமேயமான அந்த பிரம்மனை காட்டுகிறது அவ்வளவுதான் இங்க ஒண்ணு புருஷ் வியாபார தந்திரம் கிடையாது புருஷ வியாபார தந்திரம் இல்லைங்கிறதுக்காக கிந்தருகி பிரத்யக்ஷாதி பிரமாண விஷய வஸ்து ஞானவத் பிரத்யம் முதலான ஆதி பதாத்து அனுமான உபமான அர்த்தா பற்றி அனுபலப்தி எல்லாத்தையும் எடுத்துக்கணும் பிரமாண விஷய வஸ்து ஞானவத்து வஸ்து தந்திரா அது பொருடத்தாப்பா சார்ந்திருக்கு நம்மளை சார்ந்திருக்கிற பிரம்மன் இருக்கு இல்லைன்னு நீ எப்படி சொல்றது உன் இஷ்டத்துக்காக சொல்ல முடியும் ஆகாயம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிட்டு தான் ஆகாயம் இல்லைன்னு இவங்க சார்வாக மதத்தில் ஆகாஷமே கிடையாது ஆகாசம் இல்லன்னு சொன்னதுனால ஆகாசம் இல்லாம போயிடும் இத்தனை பேரு என்ன இல்லங்குறான் கொஞ்ச நாள் கழிச்சா ஆமா இருக்குங்கிறான் அதனால இது வந்து இருக்கு இல்லைங்கிறது நம்ம சௌகரியத்துல இல்லை அந்த பொருள் தான் இருக்குது வஸ்து தந்த்ரா பிரத்யாட்சாதி விஷய வஸ்து ஞானவது வஸ்து தந்த்ரா இவ்வாறு இருக்கின்றற்கு தானிய அதைப்பற்றிய ஜானத்திற்கும் காரியுபா கயாச்சித் எதாவது ஒரு காரியத்தை நுழைக்கணும் எதாவது ஒரு கர்மாவை நுழைக்கணும் நீ வந்து படிச்சா போற படிச்சா போற என்ன சும்மா பாவம் ஏதோ தப்பா படிச்சுட்டா போட்டு போயிட்டு இருக்கான் நிறைய பேர் சாமி அப்ப என்ன பண்ற ப்ரோக்ராம் கொடுத்துருவோம் நான் தான் சொல்ல எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் பண்ண பிரம்ம ஜான பயிற்சி முகாம் அப்படின்னு போடுவோம் அதுக்கு வந்து அதெல்லாம் பேரலாம் ஒன்றும் இங்கே கிடையாது இது ஏதோ ஒன்றும் போட்டுக்க வேண்டியது கொஞ்சம் காலமுறை எழுந்துட்டா கொஞ்சம் நேரம் மூச்சை வாங்க மூச்சை விடு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லோரும் மனசை மாத்திரம் பார்க்குறாங்க மனசுக்கு அதிர்ஷ்டான வஸ்துவை பார்க்க கற்றுக்கணுங்கிற விஷயத்தை யாருமே நினைக்கிறதே கிடையாது ஏன்னா அவன் மனசோட உடம்போடு ஒட்டின்னு இருக்கான் மனசோட உடம்போடு ஒட்டின்ட்டுருக்கிறவனுக்கு மனசும் உடம்பும் ஒட்டாமல் இருக்கிற வித்தியை தெரிஞ்சுன்றவன் ஏதாச்சும் சொன்னால் புரியுமா மனசோடையும் உடம்போடையும் ஒட்டிக்காம இருக்க கத்துண்டவன் சொல்ற விஷயம் மனசோடையும் உடம்போடையும் ஒட்டின்னு இருக்கிறவனுக்கு புரியுமா அப்படின்னா அவன் கொஞ்சம் சிந்தனைக்கிறவனா இருந்தா புரியும் இல்லாட்டி அவனுக்கு சரி சுவாமி இருக்கட்டும் பரவாயில்ல ஏதோ அவனு சொல்லி கொடுப்பான் கடைசியில கன்க்ளூஷன் முடியுது என்னன்னா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போட்டு நான் எப்படி இருக்கணும்னு சொல்லுவேன்மா திரும்ப திரும்ப கேட்டுட்டு போனேன் நிறைய பாருங்க இனிமேல் எல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் சொல்லுவாங்க நான் வந்து இப்பதான் சகசிர கோடி ஏதோ மகா மந்திரத்துக்கும் பண்ணணும் நீ இந்த சாஸ்திரம் புரிஞ்சதே எத்தனை ஜென்மாவில எத்தனை சகசிர கோடி பண்ணிருப்பியோ அதனாலதான் புரிஞ்சிருக்குண்ணா இல்ல இல்ல வேண்டி இருக்கு அது வேண்டி இருக்குன்னு சொல்றோம் காரணம் தான் வேண்டி இருக்கு வேற என்னமோ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதுல என்னமோ அச்சீவ் பண்ணணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனசு அடங்க மாட்டேங்கிறது மனச அடங்க மாட்டேங்கிறது என்ன பண்றது மனச அடங்க மாட்டேங்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை மனச அடங்கணும் அடங்க அடங்கினா நல்லது நீ மனசு வந்து அது மாத்திரம் நம்ம சொல்றோமா மனசும் பொய்யணும் சொல்லிட்டுதான் இருக்கும் திரும்ப திரும்பதான அப்படியே நடுவில் அம்போனும் அத்வாரத்தில் தூக்கி போற மாதிரி இருக்கு இன்னும் விட்டுட்டு போற மாதிரி இருக்கு அப்படிதான் ஏன்னா எல்லாரையும் ஆரம்பத்தில் வந்து உன்னுடைய குறிக்கோடு நீ சாதகன் இது சாத்தியம் இது சாதனம் சாதனத்தை பயன்படுத்தி சாதகன் சாத்தியத்தை அடைய வேண்டும் அது இதுலாம் நிறைய சொல்லிகிட்டே அதனால ஏற்கனவே இருக்கிற சம்ஸ்காரம் போறாங்க இந்த சம்ஸ்காரம் வேலை போய் சேர்ந்துருக்கா இந்த சங்கராஜர் அந்த சம்ஸ்காரத்தை நீக்கிறதுக்கு தான் இந்த பாடுபடுறாரு இந்த சம்ஸ்காரம் இந்த வாசனை சாஸ்திர வாசனை கர்ம வாசனைமா சாஸ்திர வாசனை கர்ம வாசனை லோக வாசனை போக மாட்டேங்கிறது என்ன என்ன நடக்கிறது ராஜ்யத்தில் அப்படின்னு கேட்டுக்கிறோம் திருமணத்திடையே அது லோக வாசனை இல்லையா ஒண்ணுமே சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்க உலகத்தில் இருந்துட்டு போன்றதா இல்ல அப்புறம் நாம எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம் சமுதாயத்திலிருந்து சரி வராது எது சமஞ்சசமோ அது அசமஞ்சம் அசமஞ்சமோ அது சமஞ்சசம் நினைக்கிறாங்க பொருந்தாதோ அதை பொருந்ததுன்னு சமுதாயம் நினைக்கிறது எது பொருந்துறதோ அது பொருந்தாதுன்னு நினைச்சிட்டு இருக்கு எது பொருந்தாதோ அது பொருந்துறதுன்னு நினைச்சிட்டு இருக்கு அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா காட்டுக்கு போயிட்டான் இவனோட எந்த தொந்தரவு அப்படின்னு நிறைய பேர் காட்டுக்கு போனதுக்கு காரணம் என்னன்னா ஊருக்குள்ள இருந்தா இவன் எப்ப பார்த்தாலும் லௌகம்தான்னு சொல்லிட்டு இருக்கான் அதனால வந்து அரண்யதீரன் தபஸ்விஞதி தபஸ்விஞோ பகவதி வேதம் சொல்லிடுச்சு அரண்யதீரன் அரண்யத்திலிருந்து சாஸ்திரத்தை படிச்சுட்டு பகவான தியானம் கொண்டு பேசாமல் இருக்கும் இந்த ஊருக்குள்ளே நுழையாது அரண்யே அதீரன் அது என்ன விபத்தின்னு பார்க்காது அதெல்லாம் வேதம் அரண்யே அரண்யே தீரன் தபஸ்வி தபஸ்விவதி வேதல சொல்லியிருக்கு சூரிய நமஸ்காரத்தில் கடைசி மந்திரம் शिवान एवम पवर्गे धेनुर अन्यद्वा சிவத்தியோஷீராசோமே அீத அேதீ புணியோஸ் அதனால் பேசாமல் போய் காட்டுக்குள்ளே போய் நல்லா படிச்சுட்டு உண்மையை தெரிஞ்சுன்னு பேசாமல் இருக்கிறது அது காட்டுக்கு போய்டான் வாங்கிப்பா எதுவும் சொன்னேன் என்ன நல்லா வாங்கிக்கிறது ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கிறப்போ வந்து தனியாக இருந்து இந்த மாதிரி ஆசனம் பண்ணால் அதுதான் அது வாடிக்கிற பாட்டு பேசாமல் ஒன்று கிருஷ்ணாராமே ஆனால் செய்ய வேண்டிய கர்த்தவியத்தை பொதுவாக செய்யணும் சரி ஏவம் பூதனஹா திரமத்தையோ பிரம்மத்தை பற்றிய ஞான விஷயத்திலோ நீ வந்து மூக்க நுழைக்காத கர்மாவை நுழைக்கவே நுழைக்காதுக்தியா அவன் தான் சொல்றான் ஏதாவது ஒரு யுக்தியை யூஸ் பண்ணி எப்படியாவது அத கர்மாவை கொண்டு வாங்கிறான் சொல்ல கர்மாவை கொண்டு வர்றதுக்கு அது சான்ஸே கிடையாது யுக்தியா காரிய அனுப்பவே கல்பயும் நகிய காரிய அனுப்பம் நத்தவிய கர்த்திய கத்துது அக்கடி ஒண்ணும் அந்த கத்திரு காரிய பிரவேசா நிறும்ப முயாத்மனோம் எல்லாம் ஒன்னொன்னும் காரியம் தானே காலையிலேருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் ஏத்தது காரியம் ஏதது ந காரியம் ஏத்த ஏத்தது ஏதனையும் ஏத்தது ந சிந்தனீயம் ஏத்தது பாஷணீயம் ஏத்தது ந பாஷனீயம் இதை பேசணும் இதை பேசக்கூடாது பொதுவாக காரியம்னு வச்சுட்டேன் காயக காரியம் வாசிக்க காரியம் மானசிக காரியம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது அறியறதுங்கிறது ஒரு கர்மா தானே அப்படின்னா ஏற்கனவே இருக்குது கைவினை நினைத்திருப்பாங்க பார்த்துருக்கோம் ஞானமும் கருமம் அல்லவோ அப்படிலாம் கேள்வி பாட்டெல்லாம் இருக்கு அந்த பாட்டெலாம் அங்கே இருக்கு இங்கேயும் இவர் சொல்ல போகிறார் விதிக்கிறியா அப்படின்னு வரப்போகுது